நேர்களுக்கு வணக்கம் சமையல் பகுதிக்காக கடலப்பருப்பு அரை கப் உல்தம்பருப்பு அரை கப் மிளகாய் காய்ந்த மிளகாய் மூணு உப்பு ருசிக்கு ஏற்ப பெருங்காயத்தூள் உரைச்சிட்டீங்க செய்முறை முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுப்போம் வானல் வச்சுருவோம் வானல் காஞ்சதும் இந்த ட்ரை பேனில் முதல்ல தனியாவை போட்டு வறுத்து எடுத்து பிளேட்டில் கொட்டிடுவோம் அதிலே கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அதிகம் வறுத்து போட்டிடுவோம் காஞ்சு மிளகாய் போட்டுவிட்டு அதை வறுத்து அதுக்கு பெருங்காயத்தூள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் புரிஞ்சதும் எல்லாம் மிக்ஸ் ஆறினதும் மிக்சியில் போட்டு முதல்ல ஒரு தனியாக ஒரு சுற்றி கடலை பருப்பு உளுத்தம் போட்டு மிளகா போட்டு தெருங்காய் தூள் உயர் கலந்துட்டு நல்லா அரிச்சு எடுத்தோன்னா சுப்டி அண்ட் ஹெல்த்தி தனியா பொடி தயார் இதை சாப்பாட்டுல நல்லா நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா சுபாவா இருக்கும் டெய்லி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்